நபிசல்லும் அவர்களின் தோழர்களில் சிலரும் உக்கால் எனும் சந்தையை நோக்கி புறப்பட்டனர் இந்த நேரத்தில் ஷைதான்களுக்கு வானுவ செய்திகள் தெரிவது தடுக்கப்பட்டு விட்டது ஓட்டு கேட்கச் தம் கூட்டத்தாரிடம் ஒரு செய்தியும் கிடைக்காமல் திரும்பிய போது உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் வானத்து செய்திகள் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டன எங்கள் மீது தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றன என்று அந்த புதியதொரு நிகழ்ச்சி ஏதேனும் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதன் காரணமாகவே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் கீழ்த்திசை மேல் எங்கேனும் சென்று என்னவென்று ஆராயுங்கள் என்று கூட்டத்தார் கூறினார்கள் சைத்தான்கள் திகாமா எனும் பகுதியை சென்றனர் உக்கான் சந்தைக்கு செல்லும் வழியில் நக்லா என்னும் இடத்தில் நபிசல்லு அலிகம் அவர்கள் தம் தோழர்களுக்கு தடுக்கப்பட இந்த குரானே காரணம் என்று கூறிக்கொண்டு தம் தலைவர்களிடம் சென்று எங்கள் சமுதாயமே நிச்சயமாக நாங்கள் ஆச்சரியமான ஒரு வேதத்தை செவிமடுத்தோம் அதன் நேர் வழியை காட்டுகிறது எனவே அதை நாங்கள் நம்பினோம் எங்கள் இறைவனுக்கு நாங்கள் இணை வைக்கவே மாட்டோம் என்று கூறினர் உடனே அல்லாஹ் ஜின் எனும் அத்தியாயத்தை இறக்கி அருளினான் நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு அந்த அத்தியாயத்தில் அறிவிக்கப்படுவது ஜின்கள் கூறியதை பற்றியே ஷைதாங்கல் கூறியதை பற்றி அல்ல